திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே எங்கள் அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் ஸ்லோகம் எழுபத்தி மூணு யஜாயோ பீஜம் மஹ்னாம் அபகத திணிறம் சச்சுஷாம் அஞ்சனம் எத்வாரம் என் முக்தி பாஜாம் எதில புவன ஜோதிஷாம் ஏக மோக எத்வஷ்டி அம்போனிதானம் தரணி ரச சுதாபான பாத்திரம் மகத்யத் திஷ்யாதீஷ பாசாம் தத்விகலம் அலம் மங்களம் மண்டலம் வகா போன ஸ்லோகத்தோடு சூரியனுடைய ரதத்தை பற்றிய வர்ணனை நிறைவு பெற்றது இந்த சுலோகத்திலிருந்து சூரியன் மண்டலத்தை பற்றிய வர்ணனை தொடங்குகிறது சூரிய மண்டலம் அப்படின்னா இந்த பிரத்யட்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த சூரிய மண்டலம் சூரியனுக்கு என்று ஒரு மண்டலம் இருக்கிறது சூரியனுக்கு என்று பரிகிற தேவதைகள் இருக்கிறார்கள் அந்த தேஜோமயமான சூரியனை பற்றிய வர்ணனை இப்ப ஒரு ஏழு எட்டு ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் அக்கம்பக்கம் உள்ள குதிரைகளை பற்றியும் ரதத்தை பற்றியும் அருணனை பற்றியும் வர்ணனை கொடுத்துக் கொண்டிருந்தார் இப்போ சூரிய மண்டலத்தை பற்றிய வர்ணனைக்கு வந்திருக்கிறேன் இதுல என்ன சொல்ற ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆவதற்கு காரணமான விதையாய் இருக்கிறவன் இந்த சூரியன் கண்களுக்கு ஏற்படுகிற பார்வை குறைவு என்ற நோயை போக்குகிறவன் சூரியன் முக்தி அடைய வேண்டும் என்று மோட்சத்தை நினைத்து தவம் செய்கிற யோகிகளுக்கு மோக்ம் வழங்குகிறவன் சூரிய இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஒளி ஜோதிய எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அனைத்துக்கும் இருப்பிடமாயிருக்கிறவன் சூரியன் உலகத்தில் பெய்யும் மழை நீரை எல்லாம் பருகக்கூடிய அமுத பாத்திரமாக இருக்கிறவன் சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் சகல ஒழிக்கும் தலைவனானவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் குறைபெற வழங்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எழுதியிருக்கேன் சூரிய மண்டலத்தினுடைய விசேஷமான சில அம்சங்களை பற்றி விவரமா எழுதியிருக்கிறேன் இனி பொறுமையா பார்க்கலாம் பீஜம்னா விதை ஜாயம்னா உற்பத்தி முளைத்தல் அக்னா பகல் பகல் ஒவ்வொரு தினமும் உருவாவதற்கு அடிப்படை விதையானவன் ஒரு நாள் தொடங்குதுன்னு நம்ம எப்ப சொல்றோம் காலையில சூரிய உதயத்துல இன்னைக்கு பொழுதுபிடிஞ்சிருச்சு திங்கட்கிழமை ஆரம்பிச்சிருச்சு செவ்வாய் கிழமை சொல்றோம் மேல்நாட்டுக்காரன் என்ன சொல்றான் நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்குதுன்றான் அவன் கணக்கு சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லை இரவை போய் அவன் பகல்னு சொல்கிறான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாள் ஆரம்பித்து விட்டது இப்போ இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒன்று ஆயிடுச்சுன்னா வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருச்சுமா நீங்கள் ரயில்வே டிக்கெட் புக்கிங் போனீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு டிக்கெட்டு புக் பண்ணுறதா இருந்தால் நாளைய தேதி போட்டு வியாழக்கிழமை போட்டு வாங்கணும் அப்படி அவன் கணக்கு வச்சுருக்கான் ஆனால் பஞ்சாங்கத்திலே ரிஷிகள் என்ன சொல்லுகிறார்கள் முந்தைய நாள் இரவை பகலென்று கொள்ளவோ நாள் என்று கொள்ளவோ சாஸ்திரத்துக்கு அனுமதி இல்லை சூரியோதயம்தான் ஒரு நாளுடைய தொடக்கத்தை குறிக்கிறது ஒரு தடவை சூரியன் குதிச்சுட்டா மறுநாள் சூரியோதயம் வரை ஒரு முழு நாள் ஒரு இரவு ஒரு பகல்னு கிடைக்கும் அப்போ ஒரு நாள் புதிதாக உற்பத்தி ஆவதற்கு இருக்கிறவன் காரணமாய் இருக்கிறவன் மூலப்புருஷனாய் இருக்கிறவன் சூரியன் அதனால தான் அவனுக்கு தினமணி தினகரன் அப்படின்னு தான் பேரு தினமணிதானும் சூரியன் தான் தினகரன் தான் தினத்தை உண்டு பண்ணுகிறி ஆகின்றன அபகத திமிரம் சச்சுஷாம் அஞ்சனம் இந்த ஸ்லோகத்தை கண் நோய்க்கு சொல்லிக்குவாங்க முன்பே ஒரு ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கிறேன் கண் நோய் திருவதற்கு இந்த இருபத்தி ஏழு நினைக்கிறேன் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் கண் நோய்க்கு போ சொல்ல ஸ்லோகம் அதே மாதிரி இந்த ஸ்லோகமும் நோய் போகும் கண்ணு சம்பந்தப்பட்ட சகல ரோகங்களும் போகும் திமிரம் என்றால் வளரும் அப்படியும் கண் நோய் வரும் சில பேருக்கு மயோப்பியான்னு ஷார்ட் சைட் வரும் சில பேருக்கு லாங் சைட் வரும் சில பேருக்கு டோட்டலா பார்வை குருட்டு தன மாதிரி ஆயிட்டு வரும் இது எல்லாமே கண் நோய் சில பேருக்கு கண்ணு நீர் வெடியும் சில பேருக்கு கண் இப்படி திரும்பி பார்க்குற போது என்னமோ ஒரு வெளிச்சடிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு மறைக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு ரெண்டு ரெண்டாக தெரியும் இப்படி பலவிதமான கண் நோய்கள் நூற்று சித்தர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் மாலை கண் நோயின்னு ஒரு நோய் உண்டு சாயந்தரம் ஆனதுன்னா கண் பார்வை வித்தியாசமாக தெரியும் பகல்ல வித்தியாசமாக தெரியும் கலர் பிளைண்ட்னஸ்ன்னு உண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும் கலர்லாம் அவங்களால பார்க்க முடியாது கண்களிலே கணக்கில்லாத ரோகங்கள் இருக்கின்றன எதுவாய் இருந்தாலும் அது சூரியனுடைய கடாட்சமின்மையினால் தான் என்பது முனிவர்களுடைய கணக்கு பொதுவாகவே ஆரோக்கியத்துக்கு சூரியன் குறிப்பா கண்ணுக்கு சூரியன் சொல்லியிருக்கு காரணம் என்னன்னா ரெண்டு கைகளுக்கும் அதிபதி இந்திரன் இந்த உடம்புல இருக்கிற முடி இருக்கு இல்லையா இதெல்லாம் மூலிகைகளுக்கு அதிபதியாகிய சந்திரனுக்கு உரியது காதுகளுக்கு வந்து திசை தேவதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு முப்பத்தி முப்பத்தி ரெண்டாவது சுலோகம் கண்ணுக்குரியது அது மாதிரி கண்களுக்கு யாரிட அதிதேவதை அப்படின்னா சூரியனை தொடர்ந்து வழிபடுகிறவர்களுக்கு பொதுவா ஆரோக்கியம் கிடைக்கும் அதுல ஸ்பெஷலா என்னடா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன கண் பார்வை கிடைக்கும் கண்ணுக்கு ஏற்பட்டவன் அவன் அதனால சூரியனை இடைவிடாது வழிபட்டு வருகிறவர்களுக்கு கண் நோய் வரமாட்டா நம்ம உங்க வீட்டில் போய் உங்கள் தாத்தா மார்களை பத்தி உங்க அம்மா கிட்ட விசாரிங்க அப்பா கிட்ட விசாரிங்க அவங்க சொல்லுவாங்க நூறு வயசு தாண்டி கூட கண்ணாடி போடாம இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க குடும்பத்தில் ஒருத்தர் பகல்ல நட்சத்திரம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு பட்ட பகல்ல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்பாரு அவர் சொல்றது ரைட்டா தப்பான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல நட்சத்திரம் தெரியணும்ல நமக்கு தெரியாதே அதனால வந்து சரி நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான் ஆனா அவரு ஐசைட் வெரி ஷார்ப்பு எனக்குறைய ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வர்ற ஆள் இன்னொருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சாரு நாமெல்லாம் வந்து மிஞ்சி போனா ஆண் அல்லது பெண்ணுதான் கண்டுபிடிப்போம் அவர் இன்ன நபர்னு கண்டுபிடிச்சிருவார் எப்போ தொண்ணூறு வயசுல இதுக்கெல்லாம் காரணம் சூரிய வழிபாடுன்னு சொல்ற சூரியனை வழிபடுகிறவர்களுக்கு கண் வரவே வராது இது சில பேருக்கு கண்ணு நல்லா இருக்கும் ஆனா சமயத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கண்ணு கெட்டு போயிடும் இப்ப திடீர்னு வந்து லேத்துப்பட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ஸ்மார்க் வர்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பான் அப்படி அமுக்கிறான் அப்படி ஸ்மார்க் வரும் அதை வச்சுட்டு அப்படிமா பின்னால் நீங்கள் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கரெக்டாக உங்கள் கன்று போய் குத்திடுவான் அவ்வளோதான் உங்கள் கண்ணு போச்சு இந்த மாதிரி விபத்துக்களும் நிகழாது கண் அழிந்து அவிழ்ந்து போவதற்கு காரணமான விபத்துக்கள் நிகழாமல் இருக்கிறதுக்கும் அவனுடைய கடாட்சம் பேணும் மாணவர்களை கண்டிப்பாக நீங்கள் பாடம் சொல்லி கொடுங்கன்னு ஆசிரியர்கள்ட்ட பெற்றோர்கள் ஒப்படைக்கிற போது கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை வரீங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்பவும் அந்த கண்ணு தேவைங்கன்னு அவசியம் கண்ணு இருக்கணும் நீங்க கண் பார்வை இல்லாம வயசான மனிதராக இருந்தீங்கன்னா அதை விட நரகம் வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம் நீங்க எல்லாம் இருந்து பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிற போதே முழங்கால் வலி மட்டும்தான் இருக்குதுங்கிற நிலைமையிலேயே வீட்டில் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க கண்ணும் தெரியல ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொருத்தன் கையை பிடிச்சுக்கிட்டுதான் டாய்லெட்டுக்கு போகணும் மாடிக்கு போகணும் ரூமுக்கு போகணும் வெளியே போகணும்னா சீசின் ஆகி போகும் வாழ்க்கை அதனால கடைசி வரைக்கும் கடவுளே எனக்கு கைகால் நல்ல சுகத்தை கூடு கண் இருக்கும்படி பண்ணியோ அப்படின்னு நம்ம கேட்கணும் அதனால இந்த ஸ்லோகம் வந்து கண் பார்வை அளிப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது திமிரம் அப்படின்னு சொன்ன சாதாரணமா இருட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அதுக்கு பார்வை குறைவு அல்லது கண் நோய் என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் அபகத என்றால் நீக்குகிறன்னு அர்த்தம் போக்குகிற பார்வை குறைவை போக்குகிறவன் இந்த சூரியன் காரணம் என்னென்னா கண் பார்வை சரியில்லைன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே ரசிக்காது இன்னைக்கு தடவி தடவி எழுத்து படிக்கிறாங்க பிரெய்லி மெத்தடு பரின்னு சொல்லிடு என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ நாம் படிக்கிற வேகத்தில் படிக்க முடியுமா ரசிக்க முடியுமா முடியாது ஆனால் ஒரு விந்தையான மனிதர் இருந்தார் அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு கண் ரெண்டும் அருமையாக தெரியும் சாகிற வரைக்கும் கண் ரெண்டும் அருமையாக தெரியும் ஆனால் அவருக்கு குருடர்கள் மாதிரி தடைபி தடவி படிக்கிறது தான் பிடிக்கும் பிரெய்லி மெத்தட்ல வாசிச்சா தான் புரியுது நல்லா அப்படிங்கிற கண்ணால் படிச்சா நல்லா தெரியுது எனக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்னாரு அது என்னமோ பூர்வ ஜென்மத்தில் அவர் குரட இருந்திருப்பாரா என்னமோ ஆனா பொதுவாக மக்கள் பிரெய்லி மெத்தட விரும்புறதில்லை கண் வந்து நேரடியா பார்த்து படிக்கிறதான் விரும்புறாரு திமீரம் சக்ஷாம் அஞ்சனம் சக்ஷாம்னா கண்களுக்கு அஞ்சனம் அஞ்சனம்ங்கிறது மூலிகாஞ்சனம் என்று அந்த காலத்தில் ஒரு மருந்து கண் நோய்க்கெல்லாம் சொட்டு மருந்துன்னு அந்த காலத்தில் சித்த வைத்தியத்தில் ஆயுர்வேத வைத்தியத்தில் உண்டு அதை வந்து இப்படி கண்ணில் விட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ சிப்லாக்ஸ் கம்பெனியில் போடுறான் அல்லோபதிக்கு ஐட்ராப்ஸை பட் இதெல்லாம் வந்து சில நோய்களை ஓரளவு தான் கட்டுப்படுத்தும் இப்போ நான் சொல்கிறேன் ஆயுர்வேத சொட்டு மருந்துகள்லாம் கண்ணில் கேட்ராக்டே வராதபடி காப்பாற்றும் அப்படிப்பட்ட சில மூலிகை உள்ளது அந்த கண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு சில வகை தாவரங்கள் பக்கம் போகக்கூடாது எருக்கு எட்டி இதெல்லாம் கண் பார்வையை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க ரொம்ப அமானுஷமான மனிதர்களுக்கு தான் அது ஒன்றும் செய்யாது இப்போ இந்த சௌராஷ்டிரா மகான் ஒருத்தர் நடனகோபால நாயகி சுவாமிகள்னு மதுரையில் இருந்தார் அவருடைய இயற்பெயர் ராமபத்திரன்னு சொல்லுவாங்க அவர் எட்டு வயசுலேயே திருப்பரங்குன்றத்துக்கு போய் தவம் செய்ய போயிட்டார் பன்னிரெண்டு ஆண்டுகள் தவம் இருந்தாராம் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் அவருக்கு என்ன உணவு தெரியுமா எட்டிப்படமும் சோத்துக்கத்தாழை பச்சையா அதை சாப்பிட்டு தான் அவர் தவம் செய்திருக்கிறார் நீங்க சாப்பிட்டு பாருங்க ரெண்டையும் எங்கேயாவது கிடைச்சதுன்னா எட்டி எப்படி இருக்கு சோத்துக்கத்தாளம் எப்படி இருக்குதுன்னு அதை உண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார் தெய்வம் மகிமையினாலே அது அவருக்கு நல்ல பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறது ஆனா நம்ம போல ஆளுகளுக்கு இதெல்லாம் எட்டியெல்லாம் ரொம்ப ஆபத்து எருக்கெல்லாம் ஆபத்து கண்ணுக்குன்னு சொல்லுவாங்க சில சில வகை பால் கண்ணில் பட்டா கண்ணும் அவிஞ்சு போயிடும் சக்ஷுசாம் அஞ்சனம் கண்களுக்கு ஏற்ற கண் மருந்தாய் இருக்கிறவன் சூரியன் ஆனா இதுக்குன்னு பைத்திய காரத்தனமா நீங்க போய் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சூரியன் அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க கண்ணுக்குரிய அஞ்சனம் பார்வை வருது நமக்குன்னா உள்ளதும் போயிடும் காலையிலே உதய பார்க்கணும் அதுதான் கண்ணுக்கு நல்லது வானத்துல ஏறிட்டான்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒளியை எடுப்பான் ஒளிய கொடுக்க அதனால பிரகாசமான சூரியனை பார்க்க கூடாது நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது சக்குஷாம் அஞ்சனம் எத்து துவாரம் என் முக்திபாஜாம் துவாரம்னா வழி வாசல் அர்த்தம் முக்தி பாஜாம் அப்படின்னா முக்தி அடைகிறவர்களுக்கு முக்தி அடைகிறவர்களுக்கு அவன் வந்து வழியா இருக்கிறான் எப்படி அப்படின்னா இதை பகவத்கீதையில படிங்க பகவத்கீதை நான் சொன்னபோது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா நற்கதி அடைகிற ஆத்மாக்கள் பகலிலே இறப்பார்கள் உத்தராயணத்திலே இறப்பார்கள் அப்படி போகிற போது அவர்கள் சூரியன் வழியே செல்வார்கள் அந்த ஆத்மாக்கள் மோட்சமடையும் அப்படின்னு போட்டிருக்க அப்படி இல்லாமல் சந்திரன் வழியே போகிறவர்களுக்கு மறுபடி சொர்க்கமோ வேற பிறப்பு தான் கிடைக்கும் சூரியன் வழியே எந்த ஆத்மா போகுதோ அவன் வந்து நிச்சயமாக மோட்சம் அடைகிறான் இது வைஷ்ணவத்தில் அர்ச்சனாதிபதியிலேயும் சூரிய வேதாந்த தேசிகர் அருமையாக ஒரு புஸ்தம் இருக்கிறார் அதை பத்தி ஒரு மனிதன் இறந்த பிறகு எந்த மார்க்கமா மோட்சம் போகிறான் அப்படிங்கிறத சோபான கிரமத்தில் விளக்குகிறார் இந்த உடலை விட்டு ஆத்மாவை எப்படி பிரிக்கிறார்கள் எப்படி பிரிக்கிறார்கள் மோட்சம் அடைகிறவர்களுக்கு மோட்சம் அடைகிறவர்களுக்கு ஆத்மா எப்படி பிரிக்கிறது வைகுண்டத்தில் ஆள் வரும் நேரடியா பெருமாளை வந்து இல்ல கருடாழ்வர் வருவார் இல்ல நம்மளை சாதா டிக்கெட் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற சாதாள் தான் வருவாங்க அவங்க வந்து எப்படி இந்த உடலில் இருந்து இந்த ஆத்மாவை கூட்டிக் கொண்டு எந்த ரூட் வழியா போறாங்க ஏறக்குறைய ஒரு மணி நேரம் பிரயாணம் செய்து ஸ்ரீ வைகுண்டத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிடு அப்ப அவங்க போற முதல் வழி பிரதானமான வழி என்னன்னா சூரியன் சூரியனுடைய நடுவுள்ளே அங்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது துவாரம் இருக்கு அதான் சொல்றார் என் முக்தி பாஜாம் முக்தியை அடைவதற்கு உரிய வழி அவர்களுக்கு சூரியன் நண்பனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார் மாயவரம் அருகே சிறுபுலியூர்னு ஒரு ஊர் அதுக்கு ஏன் சிறுபுலியூர்னு பேர் வந்ததுன்னா வியாக்ரபாதர்ன்னு ஒருத்தர் முனிவர் இருந்தார் வியாக்ரபாதர்னா புலி மாதிரி இருக்கும் அவருக்கு காலு இவருடைய செலவு ஒன்னும் சிதம்பரத்துல நடராஜர் சன்னதிக்கு எதிராக இருக்கு போனாதான் கவனிங்க ஒரு கோவிலுக்கு போனா வெறுமணி சாமியை மட்டும் பார்த்துட்டு ஓடியாராதான் அங்கங்க அந்த தூணில இருக்கு இந்த தூணில இருக்கு எத்தனை பிரகாரம் இருக்கு அதெல்லாம் கேட்கணும் இந்த வியாகர மாதர் நடராஜருடைய சன்னதிக்கு நேரம் அவர் வந்து தவம் செய்து வரமாக என்ன பெற்றாராம் எனக்கு புலியின் கால்கள் வேணும்னு பெற்றாராம் அவர் நம்ம மாதிரி மனுஷனா இருந்தவர் எதுக்குன்னா மரங்கள்ல ஏறி பூ பறிக்கிறதுக்கு எனக்கு இந்த கைகால உதவ மாட்டேங்குது ஃபூனை நல்லா ஏறுது புலி நல்லா ஏறுது இல்லையா அதனால எனக்கு புலி மாதிரி கால் பண்ணுன்னு கேட்டு வாங்கினேன் அதே மாதிரி புலியினுடைய கண்கள் தீட்சணியமாக பார்க்குமா ராத்திரில பிச் டார்ட்னஸ் சொல்றாங்க பாருங்க இருட்டா இருக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் புலி வந்து அங்கேருந்து உங்களை பார்த்துடும் கரெக்டாக இவன் நல்லா கொழு கொழுந்துருக்கலான்டா அடிச்சம்னா ரெண்டு நாளைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பாஞ்சிரும் இந்த புலிக்கு கண் பார்வை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால புலியின் கண்களையும் கால்களையும் வரமாக தவம் இருந்து பெற்றிருந்தார் அதனால வியாகிரபாதர்ன்னு அவருக்கு பெயர் வியாகரம்னா புலி பாதம்னா காலு அவர் இங்கே தவம் செய்ததுனாலும் அதிக நாள் பூஜை பண்ணியிருந்ததுனாலும் அவர் பெயராலே புலியூர் என்று அந்த ஊருக்கு பெயர் ஆச்சு சிறு புலியூர்ன்னு சொல்லுவாங்க இது மாயபுரம் மாவட்டத்தில் கொல்லுமாங்குடிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு கொல்லுமாங்குடி போனீங்கன்னா தெரியும் அங்க ரொம்ப பிரபலமான இடம் நான் எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அங்க இருக்கிற பெருமாள் கோவிலில் மூலவர் பெயர் வந்து அருள்மா கடல் பெருமாள் இங்கே என்ன கதையான ஆதிசேஷனுக்கும் கருடாழ்வாருக்கும் ஒரு தடவை செண்டை வந்ததான் நான் பெரியவனா நீ பெரியவனான்ட்டு அதில் கருடாழ்வாருடைய அடி தாங்க முடியாமல் ஆதிசேஷன் பெருமாளை நோக்கி தவம் பண்ணி என்னை காப்பாற்றணும்னு கேட்டாரான் உடனே என்ன பண்ண பெருமாள் வந்து ஆதிசேஷனை பள்ளியாக கொண்டு தான் ஒரு சிறு பாலனாக மாறி அதில் படுத்து கிடந்தாரான் கருடன் அடிக்க வந்தான் பார்த்தான்டா பெருமாள் சிறு குழந்தையாக மாறி படுத்திருக்கிறார் அப்படின்னு அப்ப பெருமாள் சொன்னாரான் இந்த ஆதிசேஷனுக்கு தாய் போன்றவன் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கருடாபார் வணங்கி மன்னிக்கணும் தெரியாம கோ வச்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரன் அந்த சேவை இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம் வேற எந்த கோவில்லையும் ஆதிசேஷன் மேல பெருமாள் பாலனா பார்க்க முடியாது ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா ஆதிசேஷன்ல பெருமாள் படுத்திருக்காரு எப்படி படுத்திருக்காரு நீளவா படுத்திருக்காரு பெரிய உருவமா திருவனந்தபுரத்துல அப்படிதான் இங்க இருக்கிற திருவரங்கத்துல அப்படிதான் எல்லா ஊர்லயும் அப்படிதான் பாக்குறோம் பள்ளிக்கொண்ட பெருமாள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க இந்த ஒரு ஊர்ல மட்டும் சிறு பாலனாக குழந்தை வடிவிலே காட்சி அளிக்கிறாரா அப்படி வந்து விசேஷமா அருள் செய்ததுனால மற்ற கோவில்கள்ல கிடைக்காத பெருமாள் அருள் இந்த கோவிலுல கிடைக்கும் அதனால இந்த பெருமாளுக்கு அருள் மா கடல் பெருமாள் அப்படின்னு பேர் அதாவது ஸ்பெஷல் ரூல்ஸ் போட்டு காப்பாத்தன் இப்போ ரேஷன் கார்டு படி உங்களுக்கு அஞ்சு கிலோ ஜீனி தான் அதுக்கு மேலே தரமாட்டேன் இந்த கார்டுக்கு அஞ்சு கிலோ ஜீனி தான் அப்படின்றான் ஆனா உங்களுக்கு பத்து கிலோ ஜீனி தேவைப்படுது என்ன பண்றீங்க அந்த ரேஷன் ஆஃபீஸர் போய் பார்த்து சொல்றீங்க இந்த மாதிரி சில அநாத பிள்ளைகளுக்கெல்லாம் நான் வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம்னு பாக்குறேன் சார் அஸ் அ ஹுமான service, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோட அது ஜென்வினா அப்படின்னு பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட கையில்து வாங்கிட்டு சொல்லி grant him 25 kilos of sugar, சுகர் இருபத்தஞ்சு கிலோ ஜீனி போடவும் அப்படின்னு எழுதிட்டார் உடனே இவர் போய் வந்து கார்டு இல்லாமல் இருபத்தஞ்சு கிலோ ஜீனி வாங்கினார் இது ஜென்ரல் ரூல் இல்லை இது ஸ்பெஷல் ரூல் இது விலக்கு அதுக்கு தான் அருள்மா கடல் பெருமாள்ங்கிறது சாதாரண கோவில்களில் பெருமாள் தராதவரோடு இங்கே தர்றார் அது சேஷனை காப்பாற்றியதுனாலேன்னு சொல்லுவாங்க சொல்ல வர இந்த மாதிரி அன்னால நான் ஒரு தடவை சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவேன் ஆனால் எனக்கு மோட்சம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க சில பேரு அவர்களுக்கும் இவன் எப்போனா படிப்படியா படிப்படியா உங்களை அறியாமலே உங்க மனசுக்குள்ள ஒரு பரிபக்குவம் ஏற்பட்டுக்கிட்டே வரும் உங்க கடைசி காலம் வரும்போது எண்பது தொண்ணூறு வயசு வரும்போது அதுக்குரிய பல பக்குவங்களை பக்தி பற்று விசுவாசங்களை அடைந்திருப்பீர்கள் அப்ப ஈஸியா அது பலிக்கிறத பாப்பீங்க அப்போ முக்தி பாஜாம் அப்படி ஆனா அதுக்காக நம்ம டெய்லி சூரியனை கும்பிட்டுட்டு டெய்லி வந்து அஞ்சு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா வராது அதாவது நம்ம மனசு கொஞ்சமாவது அதுக்கு ஒத்துழைக்கணும் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு ஒரு செடி இலசா இருக்கிற போது அது முத்திரை வரைக்கும் வேலி போட்டு காப்பாற்றணும் ஆடு மேய்ஞ்சிடும் அது நீங்க இப்ப புதுசா ஆன்மீக பாதையில கால் வச்சு மன அடக்கத்தை பயிற்சி செய்கிறீர்கள் அந்த நேரத்துல மனசு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேலி போடணும் அது என்னடா வேலினா கூடுமானவரை இந்த உலகியல் ரஷ்யன் ஹஷ்லேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் அமைதியான இடத்துல போய் இருந்து பழகுங்கள் டவுனுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேனா ரொம்ப ராமானுஜர மாதிரி மிகுந்த மணடக்கம் உள்ளவர்களுக்கு வேணா மனசை அடங்கும் நம்ம போல் உள்ளவங்களுக்கு மனசு அடங்காது அதனால கொஞ்சம் அமைதியான இடம் தேடிப்போங்க பீச்சில் டெய்லி காலையில் பீச் ரோடில் ஆசிரமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கடலை பார்த்து உக்காந்துருப்பார் பெஞ்சில் உக்காந்து ஓ முன்னு தியானம் பண்ணுவார் எங்க இங்கே பண்ணுறீங்க ஏன்னா இங்கே தான் எனக்கு மென்டலில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு என்ன ஆகி போயிடுச்சுன்னா சில பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்க வந்து இந்த ஆளு ரொம்பதான் ஷோ காட்டுறான் பெரிய முனிவர்னு ஊருக்கு எல்லாம் இங்க வந்து வேலை காட்டுறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுச்சு அண்டில இருந்து வர்றதை நிப்பாட்டி விட்டேன் வேற எங்க போயிட்டா எங்க போயிட்டாரே தெரியல அதனால மற்ற மனிதர்களுடைய இடையீடு இல்லாத ஒரு இடமாக பார்த்து மன அடக்கத்தை பயிற்சி செய்யுங்கள் சத்தத்தின் மத்தியிலே உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார் அதனால ஓரளவு நாமும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் பகவான் மரத்தினுடைய கிளைய வளைச்சு கொடுக்குறான் இந்த பழத்தை பிடுங்கிக்க அவன் வளைக்கிற போது நீங்களும் கொஞ்சம் கையை தூக்கி பிடுங்கணும் இப்படிதான் இருப்பேன் இறங்க அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா டக்குனு மேல போயிடும் கொஞ்சம் ஓரளவு நாம முயற்சி செய்யணும் அது கொஞ்சம் மன அடக்கத்துக்கு நாமும் பயிற்சி செய்யணும் என் முக்தி பாஜாம் முக்தி பாஜம்னா முக்தியை அடைய விரும்புகிறவர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான் எத் துவாரம் வழியாக இருக்கிறான் அகில புவன ஜோதிஷாம் இயக்க மோகா ஓகா அப்படின்னா அசைலம் இருப்பிடம் புகலிடம் ஏக்கனா ஒரே ஒரு அகில உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளிக்கும் அவன்தான் இருப்பிடம் இந்த டியூப்லைட்ல பாக்குற வெளிச்சமெல்லாம் பிரளைய காலத்துல எல்லாம் போய் அங்க ஒடுங்கிடும் பஞ்சபூதங்கள வாபஸ் வாங்குற போது மண் தத்துவம் போற பிருத்திவியில் போய் ஒடுங்கிடும் நாத தத்துவம் போரா ஓங்காரத்துல போய் ஒடுங்கிடும் ஒளி தத்துவம் போரான்ல போய் ஒடுங்கிடும் அப்ப என்ன பண்ணுவான் எரியக்கூடிய எல்லா விளக்குகளும் நெருப்பை அவனுக்கு கொடுத்துவிடும் எந்த விளக்குலையும் வெளிச்சம் இருக்காது அப்போ உலகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வெளிச்சத்துக்கும் ஒட்டுமொத்தமான இருப்பிடமாயிருக்கிற ஏக்கம் ஓகா ஓகானா இருப்பிடம் ஏக்கம்னா ஒரே ஒரு சூரியன்தான் அதனால இந்த சூரியனை வழிபடுகிறவர்கள் இருண்ட வீட்டிலே வாழக்கூடிய ஒரு துர்பாகியத்தையும் அடைய மாட்டார் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் அதுதான் நான் வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு ஒரு நாலு அஞ்சு தடவை வீடு மாற்றிட்டேன் பல காரணங்களால் அப்படி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு நான் வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டை போய் காமிச்சேன் அந்த வீட்டை காமிச்சா அப்படியே இந்த அலிபாபா குகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி ஒரு குகை வெளிச்சத்துக்கு காரணமே இல்லை ஏமா வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா லைட்டு போட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னா சரி லைட்டை போடுங்கன்னா இப்பதையும் கனெக்ஷன் இல்ல நீங்க வர்றதாக அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க கனெக்ஷன் கொடுக்குறோம்னா நல்லவேற நீங்க கனெக்ஷன் கொடுக்காமலே இருந்துங்க அப்படின்னு வந்துடும் அங்க ஏன்னா பகல்லயும் லைட் எரியணும் ராத்திரம் லைட் எரியணும் காத்துக்கும் வழி இல்ல வெடிச்சத்துக்கும் அது வந்து ரொம்ப இருட்டா இருக்கேம்மா சொன்னா உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு இதுல எட்டு பேர் குடித்தன இருந்துருக்காங்க ஒருத்தர் ஒன்றரை வருஷம் இருந்தாரு ஒருத்தர் இரண்டரை வருஷம் இருந்தார் ஒருத்தர் மூணு வருஷம் இருந்தார் இவர் பம்பாய்க்கு போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டார் பெருசா பேசுறீங்களா இதை விட வெளிச்சமான இந்த பணிச்சைல பாத்துருவீங்களா நீங்க அப்படின்னு வீரவசனம் பேசிச்சு அம்மா கட்டப்ப முன் மாதிரி வசனம் பேசுறதுக்கு நான் இப்படி இப்ப வந்து ஒரே ஒளிமயமான ஒரு வீட்டுல தான் இருக்கிறேன் வாழ்வது என்பது ஒரு துர்பாகியம் நல்ல வெளிச்சம் நிறைய வரக்கூடிய ஒரு வீட்டுல வாழ்றது ஒரு கொடுப்பினை அப்ப அந்த மாதிரி சகல ஒளிக்கும் இருப்பிடமானவன் என்று சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னா அவனை வழிபடுகிறவர்கள் தேவையான அளவு வெளிச்சமுள்ள வீட்டிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் அகில புவன அகில என்ன சகல புவன உலகங்கள் எல்லா உலகங்களுடைய ஜோதிஷ் ஜோதிஷாம் என்றால் ஒளியினுடைய இருப்பிடம் இவர் புவனன்னு சொல்லும்போது தேவலோகமும் சேர்த்தே ஆகுது பூமியும் உண்டு பதினான்கு லோகங்கள்ல உள்ள சகல ஒளியும் அங்கே இருப்பிடமாகுது என்ற இந்த ஒளிக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று இந்த ஸ்தூல ஒளி இன்னொன்று சூக்ம ஒளி ஸ்தூல ஒளினா இந்த ஊனக்கள் பார்க்கக்கூடிய ஒளி சூட்சம ஒளினா புத்தி பார்க்கக்கூடிய ஒளி அதாவது அறிவு பிரகாசம் பிரெயின் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கணும்னா சூரியன் ஜாதகத்தில் மறையாமல் இருக்கணும் அஸ்தானமாக இருக்கணும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் ஆட்சியோ உச்சமோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ சூரியன் பிரகாசமாக இருக்கிறவனுக்கு புத்தி நல்லா தோணும் ஒரு தமாஷான சுச்சுவேஷன் உத்தரவு ஏற்படுத்தது எலிசபெத் ராணியினுடைய பீரியடில் இங்கே இங்கே இந்தியா இங்கே இந்தியாவிலேருந்து சில அரசியல் பிரமுகர்கள் அங்கே லண்டனுக்கு விருந்துக்கு போயிருந்தாங்க அரசியல் பிரச்சனையாக போயிருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த அம்மா வந்து இந்திய அரசியல் தலைவர்களுக்கு உரிய கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு என்ன எங்கள் நாட்டு சாப்பாடு வேணுமா இல்லை உங்கள் நாட்டு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டோடனே உங்கள் நாட்டு சாப்பாடு தான் கொடுக்க முடியும்னா கொடுங்க சாப்பிட்றோம் ஆனால் எங்கள் நாட்டு சாப்பாடு தான் தேவை அப்படின்னு அப்போது உடனே அங்கே இங்கிலாந்துக்குள்ளே தேடி பிடிச்சி தென்னிந்திய சமையல்காரர்களை கண்டுபிடிச்சி சாப்பாடு ஏற்பாடு உடனே அவன் தென்னிந்தியாக்காரன்னு முன்னோர்கள் தென்னிந்தியாவில் வந்து செட்டிலாக இருக்கிறான் இவன் மூணு தலைமுறை இங்கிலாந்துலேயே வாழ்ந்து அவன் முழுக்க முழுக்க வெள்ளக்காரனாவே மாறிட்டான் சரின்ட்டு அவன் சமைச்சு போட்டது சாப்பிடுனப்போ அப்பளம் இருந்தால் தேவையில்லை அப்படின்னு இந்த அரசியல் தலைவர் சொன்னாரான் உடனே எலிசபெத் அணிக்கு இது போச்சு அப்பளம் இருந்தால் தேவையில்ஸ் தட் அப்பளம் நான் ஸ்டாண்ட் அப்படின்னே அது வந்து இந்தியாவில் தான் கிடைக்கும் இந்த தமிழர்களுக்கு அப்பளம் இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும் அந்த கடாம்புடான்னு நொறுங்குற சத்தம் கேட்டாலே ஒரு உற்சாகம் ஏற்படும் அப்படின்ன உடனே சரி அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு உடனே இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பினாங்க தந்தி இங்கே இருக்கிற அப்பளம் கடைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க ஐயோ கிலோ போதப்பா லண்டனுக்குன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு அப்பளத்துக்கு இடையில வாழை இலையை நல்லா இந்த காஞ்சி போன வா வாழை இலை இல்லையா அதை வட்டவட்டமாக வெட்டி வெட்டி பேக் பண்ணி அனுப்பினாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது அங்கே கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது இது கப்பலில் போகுதோ பிளேனில் போகுதோ அந்த பிரயாணத்தில் கொச கொசன்னாகி இந்த உளுந்தப்பளம் கெட்டு ஒரு மாதிரி பூசுறம் பூத்துருவோங்கிறதுக்காக அப்படி வச்சு அந்த அப்பள பேக்கை பிரித்த உடனே ஃப்ரைட் இன் ஆயில் டிப்பிட் இன் ஆயில் அப்படின்னு போட்டு ஒரே ஒரு ரெசிபி சமையல் குறிப்பு அதை போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அங்கே போன உடனே அந்த சமையகாரனாம் பார்த்தாங்க ஆஹா என்ன அழகா பக்குவப்படுத்திருக்காங்க ஏன்னு சொல்லி இந்த அப்பளத்தை பூரா தூக்கி எரிஞ்சுட்டு இந்த இலையை அழகா பொறிச்சு பொறிச்சு பொறிச்சு வச்சுட்டாங்க அந்த இலைதான் அப்பளம்னு நினைச்சிக்கிட்டு அப்பளம் தான் என்னன்னு தெரியல இவங்க நம்ம நாட்டு ஆல்ரெடி இன்னைக்கு அப்பளம் வருது அப்பளம் வருதுன்னு போய் பார்த்தா என்னமோ ஒரு சரக்கு உணவு வைக்கிறாங்க நறுது கருகி போனது இலையை உணர்ந்து வைக்கிறான் ஏன் இதான் அப்பளம்னு சொன்னான் அப்படின்னு ஆமா அந்த பேக்கெட்ல இதான் அப்பளம் பார்த்தா மீதி இருக்குது அங்கே பார்த்தா ரெண்டு ரெண்டு அப்புறத்துக்கு இடையில இலை இருக்குது அட முண்டைங்களா திங்க வேண்டியது இதைப்பா தூர தூக்கி போட வேண்டியதாக அது இன்னைக்கு தலைகளாக பண்ணிட்டீங்களே அப்படின்னாங்க காரணம் என்னென்னா அந்த சமயக்காரனுக்கு மினிமம் ஒரு இன்டெலிஜென்ஸ் என்ன வேணும்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் அப்படம்னா என்னென்னு பார்த்ததில்ல இல்லாமா அவன் என்ன செஞ்சுருக்கணும் அதை பேக்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஆள் கிட்டே சார் எது அப்படம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லையா அந்த அறிவு கூட அவங்களுக்கு வேலை செய்கிறேன் பெரிய ராயல் குக்குன்னு பேர் வச்சுட்டுருக்கோம் அப்போ இந்த மாதிரி பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லைன்னா சூரியன் பரம வீக்கா இருக்கு ஒரே ஒரு இருப்பிடம் ஏன் சந்திரன் இருப்பிடம் இல்லையா அப்படின்னு கேட்டா சந்திரனே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான் சந்திரனுக்கு ஒளி எங்க இருந்து வருது சூரியனிடமிருந்து தான் வருகிறது சூரியனிடமிருந்துதான் நட்சத்திரங்கள் ஒளி பெறுகின்றன சூரியனிடமிருந்துதான் அக்னியும் ஒளி பெறுகிறான் அதனால எல்லா ஒளியும் இங்கிருந்து தான் புறப்படுகிறது அப்படின்னு சொல்ற அதாவது கேபிட்டல் அப்ப அவங்கிட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஒளி என்ற பிரகாசம் என்ற ஹெட்டிங்ல என்னென்னமோ போறான் அறிவு அப்படிங்கிறான் இந்த சூக்ஷமமான ஒளின் தான் ஸ்தூலமான ஒளியான் புகழ் பேர் புகழ் அடையணும்னு சொன்ன அதுவும் ஒரு ஒளி ஒளி வீசுதுன்னு சொல்றாங்கல்ல இவனுடைய புகழ் ஒளி வீசுகிறது இப்ப பாரதம் மணிக்கொடி பட்டொழி வீசி பறக்குது மாறியது அப்படின்றா அங்கே இந்திய கொடியில் என்ன சீரியல் லைட்டை போட்டுருதான் இல்லை டியூப் லைட் மாட்டி பறக்குதா பட்டு ஒளி அது புகழ் ஒளி வீசுகிறது எங்கள் பாரத புகழ் எங்கும் பரவுகிறதுங்கிறதுக்காக அப்படி காட்டுறேன் கரிகாலச்சோழன் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சு மறைஞ்சு மாழ வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது அப்போ கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் உலகலந்த பெருமாள் கோயிலில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் அவனுடைய எதிரிகளாலே தாக்கப்பட்டு துரத்தப்பட்டு வேற வழி இல்லாமல் ஒழிஞ்சிக்கிட்டான் ராஜா மாதிரி இல்லாம வேற ஒரு மாறு வேஷத்துல இருந்து ஒழிஞ்சுக்கிட்டான் ராஜாக்களுடைய தலை எழுத்து என்ன தெரியுமா வாழ்ந்தா ஓஹோன்னு வாழ்வாங்க நமக்கெல்லாம் இருக்கும் பொறாமையா இருக்கும் ஆனா கிரகநிலை மாறிச்சு நம்மளை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க திருவாங்கூர் மன்னர் மரத்தாண்டபரமானு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு போராத காலம் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது இருபத்தி அவருடைய சொந்த தம்பிமார்கள் ரெண்டு பேரு அவரை வெட்டி கொடுறதுக்கு முயற்சி பண்ணினார்கள் அவனுகிட்ட இருந்து இவர் தப்பிச்சு என்ன பண்ணார் இங்கே கள்ளியங்காடுன்னு ஒரு இடம் நாகர்கோவில் பார்க்கணும் அங்கே ஒரு சிவன் கோவில் அர்ச்சகர்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்தார் அந்த சிவன் கோவில் அர்ச்சகர் இவருக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த சிவன் கோவில் அர்ச்சகருக்கு இவர் ரொம்ப நன்மை கிழ்ச்சி இருக்கார் இந்த மாதிரி என் தம்பிங்க வெட்ட வரானே என்னை காப்பாத்துங்க ஐயன் அவர் பார்த்தார் சரி நல்ல மனுஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெடாப்படான்னு ராஜாவுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் தான் மாட்டிக்கிட்டு தன்னுடைய அர்ச்சகர் ட்ரெஸ்ஸை அவருக்கு கொடுத்து மாரவேஷமாக இருந்தால் அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு சொல்லி இருந்தேன் அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடானுங்க வந்த உடனே பார்த்தானுங்க இந்த அர்ச்சகர் ராஜா வேஷத்திலிருந்து அர்ச்சகர் துண்டு துண்டாக வெட்டி கொண்டுட்டு போயிட்டான் அர்ச்சகரை விட்டு அங்கேயே கோவிலில் வெட்டின கூட இது யாருன்னு தெரியல அவனுங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு மறைச்சிருந்தேன் இந்த ஆளுத பிச்சுக்கிட்டேன் அர்ச்சகரை இருந்து அப்படி ராஜாக்களுக்கு மோசமான நிலைமையெல்லாம் வரும் அது மாதிரி இந்த இவர் என்ன பண்ணார் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் உலகிழந்த பெருமாள் கோயிலில் வந்து கரிகால் சோழன் ஒழிஞ்சுக்கிட்டான் மாறு வேஷத்தில் ஆனாலும் கோவிலில் கிடைக்கிற பட்டசாதம் தீர்த்தம் அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் ராஜான்னு காட்டிக்காம அப்படியே வாழ்க்கை நடத்திட்டேனான் நல்லா வாழ்ந்தவன் தாழ்ந்துட்டான்னா வைத்தறிச்சு தாழ்ந்தவன் தாழ்ந்து இருந்து பழகினவன் அவனுக்கு கஷ்டமா இருக்காது மேலே இருந்துட்டு கீழே இறங்கினான் பாருங்க அவனுக்கு சதா அந்த பழைய நல்லது இருக்கும் அதனால பெருமாள் பெருமாள் எப்படி இருக்கிறேன் சொல்லிட்டு நான் மட்டும் மறுபடி ஜெயிச்சு ராஜா இது சின்னூண்டு கோயிலாக இருக்குது நல்லா பெரிய கோயில் அவனுக்கு கட்டி கொடுத்துறேன் எனக்கு அருள் செய்யப்பா அப்படின்னு டெய்லி கேட்டுருப்பான் அப்போ அந்த உலக பெருமாள் கண் திறந்தார் மறுபடி இவனுக்கு படைபலம் கிடைச்சது பணபலம் கிடைச்சது எதிரி மன்னர்களை துரத்தி அடைத்தான் தான் இழந்த நாட்டையும் பிடித்தான் தன் எதிரிகளையும் தோற்கடித்தான் அவன் செஞ்ச மொத வேலை இந்த கோவிலை கட்டினதுதான் வந்து இந்த கோவிலுக்கு வித்தியாசமான பேர் வந்தது மண்ணை மீட்டுத்தந்த பெருமாள் கோவில் அப்படின்னு கரிகார சோழனுடைய மண்ணை மீட்டு கொடுத்தான் இல்லையா அதனால உலக இழந்த பெருமாளுக்கு மண்ணை மீட்டுத் தந்த பெருமாள் கோவில்னு பேராயி போச்சு இன்னைக்கும் வீடு நிலம் ஏதாவது கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டு இந்த கோவில போய் வேண்டுகோள் வைக்கிறாங்க மண்ணை மீட்டு தந்த பெருமாளே இந்த வீட்டை மீட்டுக் கொடுக்க மீட்டுக் கொடுன்னு மீண்டும் அடைவதற்கு நாராயணன் உதவி செய்தான் ஒளி வார்த்தை ஜோதிஷாம் ஏக்கம் ஓகா சகலவிதமான உலகங்களில் உள்ள சகலவிதமான ஒளி கீற்றுகளுக்கும் காரணமாய் இருக்கிறவன் இருப்பிடமாய் இருக்கிறவன் அப்படிப்பட்ட சூரியன் அடுத்து எத் விர்டி அம்போனிதானம் தரணி ரச சுதா பான பாத்திரம் பூமியில பெய்யுற மழையெல்லாம் பருகக்கூடியவனாய் அவன் இருக்கிறான் இப்போ மழை காலம் மழை பெய்யுது நமக்கு வெயில் ரொம்ப அடிக்கிற போது மழை பெஞ்சா தேவையில் நினைக்கிறான் முதல் மழை பெய்யுற போது ஜாலியா இருக்கு தொடர்ந்து பதினைஞ்சு நாள் முப்பது நாள் நாற்பது நாள் மழை பெய்யற போது ஐயோ வெயில் வராதான்னு ஏன்னா மறுபடி வெயில் வந்து இந்த தண்ணீரை எல்லாம் காய்ஞ்சு சுண்டினா தான் லைஃப் நல்லா அது இப்ப கட்டுற வீடுகள் எல்லாம் சுவருக்குள்ள போறா ஈரம் செவத்துல சாஞ்சா ஈரம் இரும்பு சேரில் உட்காந்தான் ஷாக் அடிக்குது ஜில்லுன்னு இருக்கு தரையில படுக்க முடியல உக்கார முடியல எவரை சொல்லுற பாத்திரத்தை தொட முடியல எல்லாம் ஜில்லுன்னு இருக்கு அப்ப இந்த தண்ணீரை மறுபடி வாங்குகிறவன் யார் சூரியன் அவன் நமக்கு அந்த பேர் உதவி செய்கிறான் மழை மனிதனுக்கு தேவை ஆனா அந்த தேவைக்கு மிஞ்சி போற போது அதுக்கு அதிவிருஷ்டின்னு பேர் அதிவருஷ்டின்னா மிதமிஞ்சின மழை அந்த மிதமிஞ்சின மழை நீரை உறிஞ்சி குடித்து மன மனிதர்களை காக்கிறவன் அதான் சொல்ற எத் விருஷ்டி அம்போ நிதானம் மலை, மழை அம்புனா தண்ணீர் அந்த தண்ணீரை எல்லாம் நிறைய பூமியில தேங்கி இருக்கிற போது தரணி ரச சுதாபான பாத்திரம் தரணினா பூமி தரணி என்பதற்கு தாங்குவது தர அப்படின்னா அர்த்தம் பி ஏ ஆர் பேர் அதுக்கு தர இந்த பூமியானது எல்லாரையும் தாங்குகிறது அதனால தரணுனு பேருத்துல தாரணான் தாரணா அப்படின்னு தாங்குதல் அதே மாதிரி அறிவு பத்தி சொல்லும் போது மூன்று வகையாக சொல்லுவான் நான்கு வகையாக சொல்லுவார்கள் அறிவுக்கு நாலு ஸ்டேஜ் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒண்ணு கிரகணம் கிரகணம்னா சொல்ற விஷயத்த கிரகிக்கிற சக்தி இப்ப சில பேர் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போது ரொம்ப வேகமா அப்படியே தலையாட்டிட்டு இருப்பாங்க ரொம்ப பயங்கரமா தலையாட்டுவாங்க அப்ப நம்ம நினைச்சுக்கோ மற்றவங்களோட அதிகமா புரியுது போட்டிருக்கு அப்படின்னு அப்புறம் முடிஞ்ச பிறகு ரொம்ப ஆபாசமான ஒரு கேள்வி கேட்பாங்க ராமாயணத்துல ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனாங்கிற ஒரு பாயிண்ட் தாங்க விளங்கலை பாக்கி எல்லாம் அருமையா இருந்துச்சுன்னு அப்ப நமக்கு எப்படி இருக்கும் அவளுக்கு கிரஹிக்க தெரியல இருக்கு சொல்ற விஷயத்தை அப்படியே கரெக்டாக கிரகிக்கிறதுக்கு பேர் கிரகணம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்தது கிரஹித்ததை தக்க கொள்ளுதல் புரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது அது அப்படியே மனசுல தங்கணும் மூணு வருஷம் பத்து வருஷம் முப்பது வருஷம் த அதுக்கு பேர் தாரணம் இப்போ நான் தரணி சொல்கிறதுக்கு வந்த பாருங்க அதுதான் சில பேர் நல்லா விளங்கிக்குவாங்க வியாழக்கிழமை விளங்கிக்கிட்டதான் வெள்ளிக்கிழமை கேட்டால் தெரியாது அப்படி இல்லாமல் தக்க வைத்துக் கொள்ளுதலுக்கு தாரணம்னு பேர் இது தரணின்னு வரும்போது சொன்னேன் நான் அடுத்த ஸ்டேஜ் என்னடான்னா அப்படி தக்க வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது தேவை ஏற்பட்ட சமயத்தில் உடனே ஞாபகத்துக்கு வரணும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட ஆளை பற்றி நான் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உடனே அந்த ஆள் பேர் ஞாபகம் வரணும் அந்த நேரம் ஞாபகம் வராமல் நல்ல பேராச்சே நல்ல பேராச்சே மறந்து போன பேரெல்லாம் நல்ல பேர் தான் நல்ல பேராச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடத்துல ஸ்பீச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகிற போது ஆமாமா கோபாலகிருஷ்ணன் ஆச்சே இப்போ ஞாபகம் வருது அப்போ வரலையா அப்படின்னா அதுக்கு பிரயோஜனில் அதுக்கு பேர் ஸ்மிருத்தின்றான் முதல்ல கிரகணம் அப்புறம் தாரணம் அப்புறம் ஸ்மிருதி தேவையான சமயத்திலே நினைவுக்கு அது வந்து உதவ வேண்டும் அது இருக்க வேண்டும் நாலாவது என்னன்னா இது மூணு இருக்கும் ஆனால் அதை மற்றவங்களுக்கு எடுத்து விளக்கி சொல்லக்கூடிய சக்தி இருக்காது அதுக்கு பேர் பிரதிபா அப்படிங்கிறது தான் புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே விளக்கக்கூடிய ஆற்றல் பிரதிபாங்க அந்த காலத்துல ராஜாத்தனுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் இந்த நாளும் இருக்கும் இந்த காலத்துல நமக்கு இந்த நாளில் ஒன்னு இருக்கும் ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் அவ்வளவுதான் நாளும் ஒரு சேர அமையப்பட்டவர்கள் மிக குறைந்தவர்கள் தான் இருப்பார்கள் இது எல்லாமே புத்தி தேஜஸ் தான் இந்த தரணி அப்படிங்கிறதுக்காக சொல்ல தரணி என்றால் தரிப்பது எதை தரிக்கிறது வானத்திலிருந்து வந்து விழுந்த மழை நீரை தரணி தரிக்கிறது அந்த ரசம் ரசம் என்றால் தரணியினுடைய நீர் சத்தை சுதா பான பாத்திரம் சுதானா அமுதம் அர்த்தம் இங்கே தண்ணீரை அமுதம் என்கிறார் ஏன் காரணம் என்ன அப்படின்னா அந்த தண்ணீர் தான் செடிகொடிகள் எல்லாம் வளர வைக்கிது மரங்கள் உயிரோடு இருக்கும் வரை பாதுகாக்குது அதனால அதுக்கு சுதா அப்படிங்க சுதானா அமுதம் சுதா பான பாத்திரம் இந்த அமுதத்தை இந்த பூமியிலிருந்து பாத்திரம் போல அப்படியே உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கு அந்த சூரியன் வர்றதுனால தான் இந்த பூமியில் விழுகிற மழையெல்லாம் நமக்கு இம்சை இல்லாமல் இருக்கு இப்போ வீடுகள் கட்டி இருக்கிறாங்க இந்த வீடுகளில் மேலே வந்து சன்ஷேட் போட்டிருப்பாங்க அந்த சன்ஷேடில் நாலு பக்கமும் பார்டர் பைண்டிங் பண்ணியிருப்பாங்க நடுவில் சின்ன தொட்டி மாதிரி இருக்கும் மழை பெஞ்சிருச்சுன்னா அதை தங்கிக்கும் அந்த மழை பேஞ்சு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் மேலே ஏறி அதை குத்தி விட்டு அதை வெளியேற்றுவாங்க ஏன் அப்படியே இருந்தா என்ன ஆகும்னா அப்படியே செவத்துக்குள்ள ஈரம் இறங்கி அந்த வீடு உட்காந்து போகும் அப்ப சூரியனுடைய வெயில் அடிக்கிற போது அந்த ஈரம் ஆவி ஆகுறது டேங்கு தண்ணியெல்லாம் என்னமோ அண்டார்டிகால இருந்து வர மாதிரி இருக்கும் சூரிய நிலைதான் சூரியன் திக்கிறதுனாலதான் அந்த குளிர்ச்சியானது மாறுபடுகிறது அப்படி பான பாத்திரமாக இவர் இருக்கிறார் மகத் எத் திஷாத் இது வந்து எந்த சூரியன் இப்படி எல்லாம் இருக்கிறான்னோ அவன் திஷ்யாத் அப்படின்னா உங்களுக்கு வழங்கட்டும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறான் என்ன கொடுக்கட்டும்னா பின்னால சொல்லப்பாரு உங்களுக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் போதிய அருளை கொடுக்கட்டும் அப்ப அந்த சூரியன் மேல இப்ப சூரியவர் ஒரு மனிவர் இருந்தார் அந்த சூரியவர் மனிவருக்கு சூரியன் மேல எவ்வளவு பக்தி இருந்ததுன்னா சூரியனுடைய வெயில் மேல பட்டவனே அவர் நினைப்பாரான் என்னுடைய கர்மாவெல்லாம் போச்சு எனக்கு வரவேண்டியதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு வரான் அந்த நம்பிக்கை வீண் போகாது அந்த நம்பிக்கையின்படியே அவர் வாழ்ந்தார் அந்த சூரியனுடைய ஒளிதான் அவருக்கு உணவாய் இருந்தது அந்த நம்பிக்கைதான் காரணம் ராமகிருஷ்ணா மடத்துல அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் முடிவெட்டும் நாவீதனிடம் நம்பி நம்ம தலையை கொடுக்கிறோம் விட்டுப்பானு இவன் தலையை வெற்ற போது என்ன பண்றது அப்படின்னு யாராவது பயப்படுறமா பயப்படலை இல்ல மண்டையை வெட்டி பொழுது மூளை எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சந்தேகப்படுறோமா இல்லை அவன் மேலே நமக்கு அவ்வளவு நம்பிக்கை வெட்டுன்னு சொல்லிட்டு பல பேர் தூங்கிடுறாங்க இவன் வந்து தலையில் தண்ணி அடிச்சு இப்படி இப்படி தடவான்ல இப்படி தட்டினவனே எப்படி ஆனந்தமாக தூக்கம் வந்துடுது அவ்வளவு நம்பிக்கை அவன் மேலே வச்சுருக்கிறோம் அதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் அவன் போடுற சோத்துல விஷம் இருக்குமா அப்படிங்கிற பயம் சந்தேகம் நமக்கு இல்லை நம்பி அவன் போடுறதெல்லாம் வாரி வளைச்சி சாப்பிட்றான் எப்போவுமே வீட்டு சாப்பாடை விட ஹோட்டல் சாப்பாடு ருசியா இருக்கும் பிரம்மையினால என்னடாதுன்னா இது நம்ம வீடு இல்லை அதுவே போதும் பா நினைச்சாலே நமக்கு ஒரு கிளுகிழுப்பு ஏற்படுது நம்ம மண்ணை போட்டாலும் ருச்சி போ அப்படின்னு ஒரு வெரைட்டிக்காக ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக சாப்பிடுவாங்க அந்த ராமகிருஷ்ணன் சொல்றார் இந்த ஹோட்டல்காரன் மேலையும் அந்த முடிவெற்றவர் மேலேயும் வச்சிருக்கிற நம்பிக்கையை கூட நம்ம சாஸ்திரங்கள் மேலையும் ரிஷிகள் மேலேயும் வைக்கல இவ்வளவு நம்பிக்கை அந்த ரிஷிகள் மேல வச்சிருந்தோம்னா நம்ம என்னைக்கோ பெரிய ஞானியாயிருப்போமே அந்த சாஸ்திரம் சொல்றதை அப்படியே நம்பியிருந்தோம்னா எவ்வளவோ மேல் லெவலுக்கு வந்திருக்கிறோமே ஒரு சாதாரண உயிரில்லாத போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் போடுறோம் அது நமக்கு நம்பிக்கை இருக்கு இந்த லெட்டர் போய் சேர்ந்துரும் அந்த நம்பிக்கை கூட நமக்கு கடவுள் மேலே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி இங்கே இது வழங்கட்டும் என்று சொல்றாருன்னா சூரிய வரிச்சா அந்த சூரியனுடைய கிருணங்கள் சகல மங்களங்களையும் தரும் என்ற நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார் அதை வாழ்ந்து காட்டினார் அது மாதிரி நமக்கும் அயூரகவியனுடைய வாழ்த்து பலிக்கும் என்று நம்ப வேண்டும் என்று சொல்றார் திஷாத் ஈஷஸ்ய பாசாம் பாசாம்னா ஒனு ஈசன்னா தலைவன் அதாவது சூரியனுடைய பெயர் இந்த சுலோகத்துல ஈசஸ்ய பாசாம் அதாவது ஒளியினுடைய தலைவன் அப்படிங்கிறது இங்கே சூரியனுக்கு அவர் கொடுக்கிற பெயரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான தலைவர்கள் இருக்கிறார்கள் இங்க வந்து ஒளிக்கு தலைவனா இருக்கிறார் பெருமாளுக்கு ஜெகந்நாத்தன் அப்படின்னு பேரு ஜெகத்துக்கு நாத்தன் இந்த உலகத்துக்கு தலைவன் ஏன்னா பூமி பிராட்டிய மனந்தவன் ஒன்னே இந்த பதினான்கு லோகங்கள்ல பெருமாளுக்கு பிடிச்சமான உலகம் எதுனா இந்த நாத்தம் எடுத்த தான் இந்த பூமி தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம் அவர் படைச்ச எல்லா ஜீவாத்மாக்களையும் யார ரொம்ப விரும்புறாருன்னா ஆச்சரியமா இருக்கா தான் ரொம்ப விரும்புகிறாராம் தேவர்களை விட பதினான்கு உலகங்கள்ல இருக்கிற எல்லாரை விட ரொம்ப நேசிக்கிறது இந்த மனுஷங்களை தான் ரொம்ப நேசிக்கிறாராம் மனுஷங்களை தான் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம் அதனால அவருக்கு ஜெகந்நாத்தர்னு ஒரு பேர் இந்தியாவில் அஞ்சு ஜெகநாதர்கள் இருக்கிறார்கள் அதை கொஞ்சம் மனசுல போட்டு போய்ங்க ஒன்னு திருப்புல்லாணி அதாவது ராமர் வந்து தர்பையில் பிராயோபவேசம் கிடந்து சமுதரராஜனுக்கு யாசகம் கேட்டு அவன் வராமல் அடி கொடுத்து கிடைச்சல அவனுக்கு வரம் கொடுத்த இடம் அங்கே இருக்கிற ஜெகநாதருக்கு ஆதி ஜெகநாதர்னு பேர் ராமாயண காலத்தில் ஜெகநாதர் இதை வந்து தட்சிண ஜெகநாதர்ன்னு சொல்லுவாங்க தட்சிணா சவுத்து தெற்கு ஜெகநாதர் உத்தர ஜெகநாதர் யாருடானா வடக்குத்து ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதருக்கு உத்தர ஜெகந்நாதர்னு பேர் அடுத்து இந்த திருமொழி செய்மழி செய்ய ஆழ்வார் அங்கே தான் பிறந்த அதுக்கு மத்திய ஜெகநாதர்னு பேர் இங்கே இந்த இடத்தினுடைய விசேஷம் என்னன்னா ரிஷிகள் எல்லாம் பிரம்மா கிட்ட போய் நாங்கள் ஒருலாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ண போகிறோம் எந்த இடம் எங்க தவத்துக்கு ஏற்றுது அப்படின்னு சொல்லுங்கன்ன உடனே அவரு அப்படியே ஒரு சர்வே விட்டு இப்போதைக்கு திருமழி செய்ங்கிற இடத்துல போய் தவம் பண்ணுங்க அந்த திருமழி செய்ய இந்த திராசன் ஒரு தட்டில வச்சு பூமியினுடைய எல்லா இடத்தையும் இன்னொரு தட்டுல வச்சா இதுதான் தாழுது அப்படின்னு அங்கத்தவன் செய்ய சொன்னாராம் மகிசாரம் பூமிக்கே சாரமான ஒரு இடம்னு அங்கதான் அந்த ஆழ்வார் பிறந்த அங்க இருக்கிற பெருமாளுக்கு வந்து ஜெகநாதர்னு பேர் அவர் மத்திய ஜெகநாதர் உங்களுக்கு உத்தர ஜெகநாதர் சொல்லிட்டேன் மத்திய ஜெகநாதர் சொல்லிட்டேன் தக்ஷிண ஜெகநாதர் சொல்லிட்டேன் இன்ன ரெண்டு ஜெகநாதர் யாரு அப்படின்னு சொன்ன நந்திபுர விண்ணகரம் கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிற நந்திபுர விண்ணகரம் அவர் மூலவர் பேர் ஜெகநாதர் சிவி சக்கரவர்த்திக்கு பெருமாள் காட்சி கொடுத்த இடம் காலமேக புலவருடைய இடம் அது ஒரு ஜெகநாதர் அஞ்சாவது ஜெகந்நாதர் யாருன்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல பிள்ளைப்பாக்கம் அங்க இருக்கிற ஜெகநாதருக்கு கல்யாண ஜெகநாதர்ன்னு பேர் திருமணம் நடக்காதவங்க அங்க போய் வேண்டிகிட்டா திருமணம் நடக்கும் இந்த அஞ்சு ஜெகநாத பெருமாள் கோவில் வந்து இந்தியாவிலே ரொம்ப பிரசித்தம் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன் பள்ளி கொண்ட பெருமாள்லாம் இந்தியாவில் எங்கெங்க இருக்கிறாங்க நின்ற பெருமாள்லாம் எங்கெங்க இருக்கிறாங்க அமர்ந்த பெருமாள்லாம் எங்கெங்க இருக்கிறாங்க ராமர் கோவிலாம் எங்கெங்க இருக்கு கிருஷ்ணர் கோவிலாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு முன்ன ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்குறேன் அத உடனே நீங்க அக்கறையா எழுதிட்டு இருக்கீங்க ஆனா வீட்டுக்கு போய் எங்கே தூக்கி போட்டீங்க ஆனா இதை தூக்கி போடாதீங்க ஏன்னா இது வந்து மொத்தமே அஞ்சு தான் நீங்க ஈஸியா போய் சேவிக்கக்கூடிய இடங்கள் இந்த ஜெகத்துக்கு நாதன் இவன் வந்து ஈஷஸ்ய பாசாம் ஒலிக்கு நாதனாயிருக்கிறான் அந்த சூரியன் தத் அவிகலம் அலம் அவிகலம் என்றால் குற்றமற்ற குறைவில்லாத அதாவது உங்களுக்கு நல்ல வரங்கள் அவன் தரட்டும் உங்களை வாழச் செய்யட்டும் அது குற்றமில்லாத வரங்களாய் இருக்கட்டும் நல்வாழ்வாய் இருக்கட்டும் அப்படிங்கிறார் அவிகலம் நமக்கு கொடுக்கிற பொருளானது உருப்படியான பொருளாயிருக்கணும் ஒரு தவம் செய்தாலும் குற்றமில்லாத தவமாக இருக்கணும் ரிஷிகள்ல அப்படி தவிர செஞ்சவனா ஒருத்தரை சொல்லுவாங்க ரிஷியர் மற்ற முனிவர்கள் செய்யாத தவற அவர் பண்ணினாராம் செய்யாத செய்த தவற அவர் செய்யவில்லை எப்படின்னா மற்ற முனிவர்கள் காமத்துக்கு இடம் கொடுத்துருவாங்கன்னா இவர் வந்து தீவிர பிரம்மச்சாரியா இருந்து அந்த பிரம்மச்சரியத்தினாலே அவருடைய ஜீவசக்தி அதிகமாகி அவருக்கு நெற்றியிலே ஒரு கொம்பு மாதிரி வடிவடுத்துதான் காண்டாமிருக்கிறதுக்கு கொம்பு இருக்கேன் அது நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டு கொம்பு மாட்டு கொம்பு மாதிரி இல்லை காண்டா மிருகத்தின் தோலின் மேலே இருக்கக்கூடிய ரோமம் தான் சேர்ந்து கொம்பு மாதிரி நமக்கு காட்சி அந்த ரோமம் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு அடர்த்தியா இருக்குன்னா அதை வச்சு குத்துச்சுனா ஒரு லாரி கவிந்துரும் உங்க தொழில குதிச்சுனா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வந்துரும் நாம நினைக்கிறோம் அது கொம்புன்னு நினைக்கிறோம் அது கொம்பு இல்லை அதை வந்து பயோலஜிஸ்ட் அறுத்து காமிக்கிறாங்க அது போல முடிதான் இந்த முடி நிறைய சேர்ந்து அதுக்கு கொம்பு வடிவில் அவ்வளவு உறுதியா இருக்கு அது மாதிரி அவருக்கு இந்த நெற்றியிலே ஒரு கொம்பு முளைச்சிருச்சான் அதனால தமிழில் வந்து அவருக்கு கலைக்கோட்டு முனின்னு சொல்லுவாங்க கலைக்கோடுனா கலைமான்னு சொல்லுவோம் இல்லையா கோடுனா கொம்பு இவருக்கு சன்ஸ்கிருத்தியில் ரிஷ்யிருங்க சிருங்கம்னா கொம்பு இவரை சுருக்கமாக சில பாடல்களை கொம்பன் என்று குறிப்பிடுகிறார்கள் கொம்பு உள்ளவன் கொம்பன் இப்போ பேசும்போது இவன் பெரிய கொம்பனோ தெரியாதா இப்பேற்பட்ட கொம்பன்தான் நான் பார்த்துக்க வேண்டாம் அது என்ன அர்த்தம்னா இவர் வந்து மனசை அடக்கி இந்திரிய ரேத்த சக்தியை ஒடுக்கி தேஜஸ் வந்து அப்படியே இப்படி விருதி பண்ணிக்கிட்டதுனால இவர் வந்து எந்த இடத்துல கால் வச்சா கூட உடனே மழை பெய்யுமா அப்படி கண்ணால பார்த்தா தெய்வம் மாதிரி நடக்காதது நடக்குமா அவர் வந்து மன அடக்கத்துக்கு ரொம்ப பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க குறைவிலா தவம் செய்தவர் என்று அவருக்கு பெயர் அதுக்குதான் வந்து அவிகலம் குற்றமற்ற குறைவில்லாத மங்களம் அலம் மங்களம் மங்களம்னா நல்லது என்ன மங்களம் அப்படின்னு சொன்ன போதிய மங்களம் எல்லா விதமான வளமும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அது உங்களுக்கு வரட்டும் பெருமான நம்பினவங்கள்லாம் வந்து நல்லா இருப்பாங்கதான் ஆனா சில அறிவீனத்தினாலே சில தவறுகள் செய்து தங்களுடைய மங்களங்கள் அமங்கலமாகும்படி துன்பப்படுவார்கள் ஒரு உதாரணம் வேணும்னா தாய்லாந்து தாய்லாந்து இருக்கிற அவங்க வந்து பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆனா நம்ம ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலையும் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கள் துறவிகளை மிகவும் மதிக்கிறவர்கள் ராமாயண சிற்பங்களை நீங்க வந்து தாய்லாந்துல பார்க்கற மாதிரி வேற நாட்டுல பார்க்க முடியாது அங்கெல்லாம் வந்து வியாபார நிறுவனங்களுக்கு மகாபாரதம் என்றும் ராமாயணம் என்றும் பெயர் வைக்கிறார்கள் அவ்வளோதூரம் ராமாயணம் மகாபாரதத்துல எங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதை ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா அந்த நாட்டு ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய பெயருக்கு பின்னால ராமனுடைய பெயரை சேர்த்துக்குவாங்கலாம் கடைசியில ராமானு முடியும் எந்த ராஜாவா இருந்தாலும் ராமானு முடியும் அதை வச்சு தாய்லாந்து ராஜான்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் கிங் பெயர் வந்து பூமி பால் அதுல்ய தேஜ் ஒன்பதாவது ராமா அப்படி ராமானு முடியும் எட்டாவது ராம ஏழாவது ராமா அப்படி முடியும் அவ்வளவு ராமபக்தி உள்ளவர்கள் தான் ஆனால் இவங்க ஒரு மாபெரும் தவறு செய்தார்கள் என்ன அப்படின்னா நமக்கு டூரிசம் மூலமா நிறைய ஆதாயம் வரணும் வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து ஃபாரின் எக்ஸேஞ்ச் நமக்கு நிறைய கிடைக்கணும்னு சொல்லி வெளிநாட்டவர்களே நிறைய உள்ளே விட்டார்கள் உள்ள வெளிநாட்டுல இருந்து வந்தவன்லாம் தனியாவா வர்றான் வர்றவன்லாம் ஹெச்ஐவி வர்றான் எய்ட்ஸோட வர்றான் வந்து இங்க இருக்கிறவனுக்கு எய்ட்ஸ உண்டு பண்ணி விட்டாங்க அவன் வந்து ஃபாரின் மணியும் கொடுத்தான் எய்ட்ஸையும் ஆறரை கோடி தான் ஆறரை கோடி தான் இந்தியாவுக்கு வந்து நூறு கோடி ஜனத்தொகை தாய்லாந்து ஆறரை கோடிதான் இந்த ஆறரை கோடி மக்கள்ல ஆறரை லட்சம் மக்கள் இந்த வெளிநாட்டு எய்ட்ஸ்னால இறந்து போனார்கள் உடனே இந்த ராஜா என்ன பண்ணாரா போய் புத்த பிராண்டை போய் அழுதாரான் என்ன அழுதாராம் உன்னுடைய அருளாட்சி நடக்கும் இந்த இடத்துல எய்ட்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு மேல கோபத்துல எய்ட்ஸ்ல யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்கள பூரா எரிச்சு அந்த சாம்பலை கட்டி அதனுடைய சன்னதி முன்னால வட்டமா வச்சுட்டாங்க சாம்பலாக புத்த பிக்ஷுகள் அதுக்கு புத்தர் என்னங்க செய்வாரு இப்படி அவ புத்தர் காசுக்கு ஆசைப்பட்டு இறக்குமதி பண்ண சொன்னாரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வா இங்க நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போறான்னா அவனை எவ்வளவு பரீட்சைக்கு உள்ளாக்குறாங்க தெரியுமா குறிப்பா அந்த அமெரிக்காவில் ரெண்டு டவர் இடிஞ்ச பிறகு ரொம்ப லேசா உள்ள போக முடியலைங்க பயங்கரமா நம்மளை வச்சு டெஸ்ட் பண்றான் நீ யாரு எதுக்காக வர என்ன கொண்டாந்துருக்கேன் நம்ம நாட்டு ஊர்ஹா பாட்டில் அவங்க கஸ்டமர்ஸை தாண்டதுக்குள்ள படாத பாடுபடுது தூக்கி வழி எரிஞ்சிடறான் அது ஊர்காயின்னு உணவே இல்லைன்றான் அப்படின்லாம் பரிசோதிக்கிறான் ஆனா நாம மட்டும் அங்கிருந்து வாங்க வாங்க உங்களுக்கு எந்த ஸ்கிரீனிங் கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ள வரவிட்டு எய்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்து போகணும் அதனால இந்த ஃபாரின் மணியும் வேண்டாம் இந்த டூரிசம் காசும் வேணாம் என்று சொல்லி இப்ப சமீபத்திலே ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆறரை லட்சம் செழிப்பை மாதிரி அதுக்குதான் வந்து குறைவான மங்கலம் இவர் என்ன சொல்ற குறைபற்ற மங்கலம் அவிகலம் அலம் மங்களம் மண்டலம் வகா மண்டலம் என்றால் சூரிய மண்டலம் வகானா உங்களுக்கு சூரியனுடைய மண்டலமானது உங்களுக்கு திஷ்யாத் திஷ்யாத்னா கொடுக்கட்டும் அதாவது கடைசி வரியனுடைய முதல் பதம் திஷ்யாத் இருக்குல்ல திஷ்யாத்னா மே ஹி கிவ் மே ஹி பெஸ்டோ அபான் ஹியோ அப்படிங்கிறது இப்ப மே காட் பிளெஸ்யூன்னு இங்கிலீஷில் சொல்றாங்கல்ல அதை சொல்றதுக்கு யாருக்கு யோகிதை கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு இவர் சொன்ன உடனே எப்போ கடவுள் ஆசீர்வதிப்பாரோ அவங்க சொல்லலாம் ஏன்னா கடவுளுக்கும் அவங்களுக்கும் அப்படி ஒரு சம்மந்தம் இருக்கிறவன்தான் மே காட் பிளெஸ்யூன்னு சொல்லலாம் அப்படி இல்லாம கடவுள் வந்து இவனை கண்டாலே அவருக்கு கோபம் வருது இவன் இருக்கிற இடத்துல கடவுள் எந்திரிச்சு ஓடிடுறாருங்கிற போது அவனு மே காட் பிளேசியூ அப்படின்னு சொன்னான்னா கடவுள் என்ன நினைப்பார் ஏன்டா நான் என்ன உனக்கு வேலைக்காரன எவனாவது உன்னை பார்த்து கும்பிடு போட்டா கடவுள் உன்னை ஆசீர்வதி கேட்டேங்கிறீன் நான் உனக்குன்னு நீ சொன்னு இந்த ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேப்பார் மே காட் பிளேசியூ யார் சொல்லலாம்னா ஓரளவாவது நெறி நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுடைய அருடைய எவன் பெற்றிருக்கிறானோ அவன் கடவுள் உங்களை காக்கட்டும்னு சொல்லலாம் இங்கே மயூரகவி சூரியனை வழிபட்டு சூரியனுடைய அருளை பரிபூர்ணமாக சித்தி பெற்றிருக்கிறார் அதனால் அவர் அந்த அருள் சித்தியோடு நம்மளை வாழ்த்துறாரு திஷ்யார் இந்த சூரியன் ஆராயணன் உங்களுக்கு கொடுக்கட்டும் இந்த மயூரகவிக்கு உடம்புல தோல்ல மேகரோகம் குஷ்டரோகம் சில பேர் மேகரோகம்னு சொல்றாங்க சில பேர் குஷ்டரோகம்னு சொல்றாங்க அது வந்து உடம்பெல்லாம் அழுகி கிடந்த போது அவர் சூரியனை வழிபட்டு சூரியன் பிரத்யட்சமாக தோன்றி அவருக்கு அந்த நோயெல்லாம் போச்சு அவருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்ட போது பிரச்சனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் சூரியனை வேண்டிதான் தீர்த்திட்டு இருக்காரு ஸோ சூரியனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர் அவர் சொல்றார் இந்த சூரிய நாராயணன் உங்களுக்கு திஷாத் கொடுக்கட்டும் எதை கொடுக்கட்டும் அவிகலம் மங்களம் அலம் அலம்னா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ற அப்ப நீங்க ஒவ்வொரு ஸ்லோகம் படிக்கும்போதும் முடிக்கும்போதும் அவரை பார்த்து மையூரகவியை ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இந்த வாக்கு பலிக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டீங்க எனக்கு முழுக்க அந்த ஆசீர்வாதம் பலிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டா ரெண்டுக்கு முன்னா பலிக்கணும் நான் என்னுடைய அன்பர்கள்ட்ட அதான் சொல்றது சில பேர் வந்து அவ்வளவு தூரம் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலங்கிற போது இந்த நாட்டு ரிஷிகளை வணங்குங்கள் இந்த நாட்டு முன்னோர்கள் தான் நமக்கு வழிகாட்டி சென்றவர்கள் இது ரிஷிகளுடைய நாடு ஆழ்வார்களுடைய நாடு முன்னோர்களுடைய நாடு மகான்களுடைய நாடு அவங்க காட்டி பாதையில நாம போய்கிட்டு இருக்கிறோம் அவங்களை ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க எழுதிட்டு போன சாஸ்திரங்களை படிச்சா அதுல பலி பலிதம் ஏற்படாது ஸோ மயூரகவியினுடைய இந்த திஷ்யாத் மங்களம் அவிகலம் அலம் அதாவது போதுமான அளவு குற்றம் இல்லாத நல்வாழ்வு உங்களுக்கு அவன் கொடுக்கட்டும்ங்கிறது எப்ப பலிக்கும்னா இதை படிக்கிற போதே அவரை நன்றியோட நம்ம நினைச்சுக்கணும் எப்படி ஒரு வாழ்த்து நீ கொடுத்துருக்கிறேன் இப்ப சாதாரணமா தெய்வங்கள் வரம் கொடுக்கிற போதே எப்படி கொடுக்கணும்னா நீ கேட்ட மாதிரி ஒரு அழகான அறிவான ஆண் பிள்ளை பிறக்கும் ஆனால் அதுக்கு வயசு பதினாறு பதினாலரை வயசேத்து போவோம் அப்படின்னு வர இந்த வரம் கொடுக்கறது கொடுக்காம இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பக்த எனக்கு வரமானது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஃபிளா பரிபூர்ண சௌபாகியமாக கொடுக்கறது அதான் வந்து நல்ல வரம் அந்த வரத்தை இவர் கொடுக்குற இது வரமா வெறும் வாழ்த்தா அப்படின்னா இந்த வாழ்த்து வரமாவது எப்போது நாம மயூரகவு மேலே வச்சிருக்கிற பக்தி சித்திக்கிற போது சூரிய நாராயண வழிபாடு முறைப்படி நடக்கிற போது இந்த வாழ்த்து வரமாகிறது அதனால் அந்த முறைப்படி செய்யணும் இங்கே இருக்கிற சில நண்பர்களே என்கிட்ட வந்து இதை நாங்கள் படித்து அபியாசம் பண்ணி எனக்கு இன்னும் நன்மை நடந்திருக்கு என்ன நன்மை நடந்திருக்குன்னா சொல்லியிருக்கிறான் அப்போது அது பலிக்குது அதுக்கு இன்னும் உயிர் இது வந்து ஃபியூஸ் போன பேட்டரி இல்லை எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது இன்றைக்கும் சிலர் வாழ்விலே நாம் பலிக்க காண்கிறோம்னா அதை முறைப்படி நம்ம யூஸ் பண்ணால் அது நிச்சயமாக பழிக்கத்தான் செய்யும் எகிப்திய பெருமிடுகளில் சில பெட்டிகளை திறக்க முடியலை உள்ளே போயிட்டாங்க சில பெட்டிகள் இருக்குன்றன அந்த பெட்டிகள் பூட்டப்பட்டு இருக்கின்றன தெரியுது அந்த பூட்டை எப்படி திறக்கிறதுன்னு தெரியல அதுக்கான சாவி இவங்ககிட்ட இருக்குது இப்படியே வைத்தறிச்சலான விஷயம் ஒரு பெட்டி இருக்குது உள்ளுக்குள்ளே ஏராளமான நவரத்தனங்கள் இருக்குது பூட்டும் இருக்குது சாவியும் இருக்கு திறக்க முடியல அதை உடைக்கவும் முடியல எல்லாம் வச்சுக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கான் இப்போது ஒரு ஒம்பது பேர் கொண்ட ஒரு குரூப்பு ஒருத்தர் என்ன சொல்கிறான் சாவி திங்கட்கிழமை இவரு கையில் இருக்கணும் செவ்வாய்கிழமை அவர் கையில் இருக்கணும் புதக்கிழமை இவர் கையில் இருக்கணும் ஏன்னா எந்த ஒருத்தனம் அந்த சாவி எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சு அவன் மட்டும் திறந்து எடுத்துகிட்டு ஓடிக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தருமாறிக்கிட்டு இருக்கிறான் அதனால இப்போ அது வந்து பயனற்றதா இருக்கிறது நவரத்தனங்கள் நிறைந்த ஒரு பேழை பெருமிடலே கிடைத்திருக்கிறது அது பயனற்றதா இருக்கிறது அது மாதிரி இந்த ஸ்லோகம் அந்த பேழை மாதிரி ஆயிட விடாது அது பயனற்றதா ஆகாம பயனுள்ளதாகணும்னா இந்த குரு பக்தி மயூரகவி மேல பக்தியும் ரிஷிகள் மேலே பக்தியும் சூரிய நாராயணன் மேல பக்தியும் அந்த ஆச்சார நியமனம் இருந்தால் இது பரிபூர்ணமாக பளிக்கும் இன்னொருத்தரை படிக்கிறேன் பாருங்க மகத்ஷாத் ஈஷஸ்ய பாசாம் அலம் மண்டலம் மண்டலம் வஹ ஒரு சின்ன அறிவிப்புங்க இங்க சஷ்டி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பட் வந்து ஞாயிற்றுக்கிழமை விழா முடிஞ்ச பிறகு தான் அந்த நியூஸே நமக்கு தெரியும் அன்றைக்கே உங்களுக்கு அனவுன்ஸ் பண்ணி இன்னையிலிருந்து முத்துமாரியம்மன் கோவில்னு சொல்ல வேண்டியது அனௌன்ஸ் பண்ணலைங்கிறதுக்காக நம்ம தலைவரும் சிவன் கோயில் அர்ச்சகர்களும் பெரிய மனசு பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நடத்திக்கிங்க நாங்கள் மணிக்கு மேலே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் வேலை நின்று இருக்கு ஏழு ஏழரைக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க எனவே நாளையிலிருந்து முத்துமாரியம்மன் கோவிலில் ஒரு வாரத்துக்கு நடைபெறும் அதாவது அடுத்த புதன்கிழமை வரைக்கும் ஸோ மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் நேராக அங்கே வந்துருங்க அடுத்த புதனோ அடுத்த வியாழனோ மறுபடி இங்கே வரோம் மைக் சைட் இன்றைக்கே போயிடுவாங்க அதனால் நீங்கள் நாளையிலிருந்து மறக்காமல் அங்கே வந்துவிடுங்கள் இன்றைய உபயதாரர்களான வைசாலு திருமதி கே லட்சுமிபாய் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன்